திரிபுர சீரடி பாசாங்கூசை பஞ்சபாடி ஜின்சுல் திரிபுரா சுந்ததி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரி பரவஞ்சரை அஞ்ச புனி பொறுப்பு சிலை கை எரிபுரை வேணியரை சொம்பக திருந்தவாளே